إن الحمد لله نحمده ونستعينه ونستطفره ونؤمن به ونتوكد عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات عمالنا ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات عمالنا من يهده الله فلا مضل لا ومن يمضل فلا هادي لا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 صدق الله கண்ணிங்க சகோதரர்களே பெரியார்களே நண்பர்களே உலகத்தில் மனிதர்கள் பிறக்கும் பொழுது எல்லாரும் பிறக்கிறது ஒரே மாதிரி ஒரே விதமா அதுல எந்த வித்தியாசமும் இல்லை பணக்கார ஒட்டுப்புள்ள ஏல ஒட்டுப்புள்ள பெரியிடத்துக்குள்ள சின்னிடத்துக்குள்ள ஒரு முஸ்லிம் வீட்டுல நன்முஸ்லிம் வீட்டுல என்று சொல்லி எந்த விதமான வித்தியாசமும் அங்க நடக்கிற ட்ரீட்மெண்ட் இதெல்லாம் சிமிலர் இதுல வித்தியாசமே கிடையாது ரோட்டில் இருக்கிற ஒரு மிஸ்கீம் ஒரு வழி போக்கர் அவருடைய புள்ள முறக்கறதுக்குள்ள ப்ரொசீஜர் தான் சில எந்தவிதமான ஒரு வித்தியாசமான வித்தியாசமும் இல்லாமல் எல்லாரையும் போல பிறந்தவர்கள் இந்த உலகத்தை விட்டு போகக்குள்ள சிலர் அப்படியே போறாங்க வந்தாங்க போயிட்ட அவர்களுடைய பிறப்பும் அவர்களுடைய இறப்பும் ஒரு நிகழ்வு ஒன்றுமே நடக்க ஒரு கூட்டம் இருப்பாங்க அவர்கள் போறது அவருடைய முடிவு உலகத்துக்கும் இந்த உலகத்தில் வாழக்கூடிய மக்களுக்கும் பெரிய நிம்மதி உள் விடாது ஒன்று அவர்களுடைய தீப்பாற்றல் அவங்க போரத்தைக் கொண்டு இந்த உலகமும் உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்களும் அதிகாரிகளும் நிம்மதி அடைகிறான் அலக்துலா அல்ஹம் மூணாவது கூட்டம் இருக்கிறாங்க அவர்களுடைய தீப்பாச்சல் அவங்க போரத்தைக் கொண்டு வானங்களும் பூமியும் அவர்களை சூழ இருக்கிற அனைத்தும் அவர்களுக்காக வேண்டி அழுது கொண்டிருக்கிறது அவர்களுக்காக சுருக்கமாக சொல்ல போன உலகத்தை விட்டு மனிதர்கள் போகக் கொள்ள மூடு வகையாக போவாங்க என்ன வகையாக சும் அவர்களுடைய இழப்பும் அவர்களுடைய பிறப்பும் ஒரு நிகழ்வு ஒரு இன்சிட் ஒரு பிறந்தாங்க ஆனா வாழ்ந்துட்டு போகக்குள்ள அவர்களுடைய மௌத் மக்களுக்கு சந்தோஷம் சந்தர்ப்பங்கள்ல பெற்றோர்களுடைய மௌத்தும் குழந்தைகளுக்கு சந்தோஷமாக அமையும் பெற்றோர்களுடைய மௌத்தும் குழந்தைகளுக்கு சந்தோஷமாக இருக்கும் அப்படி எவ்வளவு சரித்திரம் இருக்குது நம்ம மாப்ப மௌத் என்று சொல்லணும் அலமதுல்லா சொல்ற கணவன் மௌத்தனைப்பார் பொறுத்துக்கொள்ள முடியாது அவங்கத்தான் யார் தெரியுமா ஹிஸ்டரி மேக்கர்ஸ் சருத்திரம் படைத்தவர்கள் சருத்திரம் படைத்தவர்கள் அவங்கள்ட்ட இருக்கிற பல்ட்டு என்ன சொன்னா அவங்க யாரும் தனக்காக வேண்டி வாழ்ந்திருக்க மாட்டார்கள் அவங்க யாரும் தனக்காக வேண்டி வாழ்ந்திருக்க மாட்டார்கள் அவர்கள் மற்றவர்களுக்காக வேண்டி வாழ்ந்திருப்பார்கள் அந்த கூட்டத்துக்காக வேண்டி வானம் பூமி அலும் அந்த கூட்டத்தை நினைத்து அவங்க சரௌண்டிங் அழுவாங்க குழந்தைகள் சந்தோஷப்படையலும் அலமதுல்லா போய் கபர்ல நிம்மதியாக ரெஸ்டெடுக்கட்டும் எங்களுக்கு அவருடைய மௌத்து ஒரு பெருமையாக இருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு பெற்றோருக்கு நாங்கள் குழந்தைகளாக இருக்கிறதுக்கு என்ன கொடுத்து வைச்சோம் இப்ப நீங்களும் நானும் முடிவு செய்யணும் நான் எந்த குரூப்ல வரப்போறேன் இந்த குரூப்ல வரப்போ அந்த குருப்பா ஜே போனத்தைக் கொண்டு மக்களுக்கு சந்தோஷம் அல்லது சும்மா வந்தோம் ஹிஸ்டரி படைத்துட்டு போறோம் சும்மா வந்தோம் ஹிஸ்டரி படைத்துட்டு போறோம் சருத்திரம் உருவாக்கிட்டு போறோம் இந்த சபையில் உள்ள முழு பேருக்கு ஹிந்து உலகத்தில் ஒன்றோ ஒரு எழுத்தாளனாக இருக்கும் நல்லதவிகளை எழுதிவிட்டு போவோம் நல்லவைகளை எழுதிட்டு போவோம் எழுதி சும்மா கொமன்ஸ் விதவான கிரிட்டிசைஸ் பண்ணி விளையாடணும் நல்லவைகளை எழுதிப்பட இருக்கும் நல்லவைகளை எழுதிப்படம் கும்பத்துக்கு நல்லது எழுத தெரியாது தெரியும் நல்லது எழுதுவதற்கு பேனை அப்படித்தான் ஒரு உடையத்தை புகழ்த்தை நல்லத அப்ரிசியேட் பண்ணி எழுதுவதற்கு எங்க இருக்கலாம் அது வராது வராத்துக்கு காரணம் உள்ளத்தில் இருக்கிற அசது பொறாம நான் பேசுறேன் இருக்கும் நல்லவை எழுதிவிட்டு அல்லது பிறர் எங்களைப் பற்றி எழுதுவதற்கு நாங்கள் வாழும் அவர் எழுத இல்ல எழுதுவதற்கு பிறர் அவரை பற்றி எழுதுவதற்கு அவர் வாழ்ந்து மௌத்துக்கு பிறகு அவர்களை பற்றி மக்கள் எழுதியிருக்கிறார்கள் அவருடைய வாழ்க்கை வரலாறு பற்றி என்ன செய்தார் என்ன படித்தார் எப்படிப்பட்டவர் என்ன செய்திருக்கிறார் அவர்கள் வாஸ்தவ பற்றி மகனு எழுதமல்ல மட்டும்தான் தொ ஜனாக்கள் கொண்டுதற்கு பிறகு அவர்களுடைய குழந்தைகளை கூப்பிட்டு என்ன செஞ்சு நிற்கிறாரு சொந்த விஷயம் பேசுறதுக்கு சபையில என்று கேட்டு அவனே தலைய சொற அப்படி ஒன்றும் பெரிய அப்படி ஒன்றும் பெரியா கிளிக்கிட்டு போகல சும்மா போறாரு தயவு செய்தி சொல்றேன் இல்ல நூத்தி நாற்பத்தி நாலாவது பிறந்த நாள் பிறப்பு வந்து ஹிஸ்டரி கொண்டாடுற நாள் அல்ல இறப்பு தான் ஹிஸ்டரி கொண்டாடப்பட வேண்டிய நாள் ஹிஸ்டரி சருத்தர படைக்கிற நாள் படைத்துவிட்டு போன நாள் அந்த நாள் அதனால ஏந்தவோட வாழ்க்கை இந்த உலகத்தில் ஹிஸ்டரியாக எழுதப்பட வேண்டும் எனக்கு பிறகும் இந்த உலகத்தில் வாழக்கூடிய மக்கள் என்ன பற்றி தே சோனம் என்றிருந்தால் நான் இந்த உலகத்தில் வாழ்ந்தேன் என்பதற்குரிய கை ரேகையை விட்டு விட்டு போக வேண்டும் இந்த அடையாள படிச்சோம் இந்த அடையாளத்தை என்ன தலையொன்று செய்யணும் இணக்கத்தை இருக்கிற ஒரு ஸ்பெஷல் கல்வந்தமாக ஆவேசமுடிய சகாபாங்கள் ஆனால் ஒவ்வொருத்தரும் தன்னை கை நிறைவே பணித்து போனாங்க அபுபக்கர் கட்டளை நிறைவேற்றத்தில கடினமான போக்குடிவர் யாருமான் வெக்கமா அது உஸ்மான் படித்து தீர்ப்பு சொல்ற விஷயமா தீர்ப்பு சொல்ற விஷயத்தில் போங்க போங்க வைக்க கை வைகைகள் அவங்களோட வாழ்க்கையில கண்டி ஸ்பெஷலிஸ்ட் மசாலாக்களை படிக்கணுமா இவர்கிட்ட போவோம் இந்த உலகத்தில் இருந்த அது விருது தந்த மட்டுமல்ல நல்லபடியங்கள் எனவே மிக அன்பாக சொல்வேன் இந்த உலகத்தில் வாழ்ந்துவிட்டு மரணிக்கக்கூடிய அனைவர்களுக்கும் வரலாறுகள் கிடையாது உலகத்தில் வாழ்ந்துவிட்டு போற அனைவருக்கு வந்து இல்லை சொல்லுங்களேன் எல்லாம் ஹிஸ்டரி எழுதப்பட்டிருக்கிறதோ அவர்கள் சமூகத்துக்காக வண்டி வாழ்ந்திருப்பார்கள் எத்தனையோ இருக்கும் ஆனால் ஊறு மறக்கவே மாட்டார் அவங்களை பேசிக்கொண்டே இருப்பாங்க வர் எத்தனடங்களுக்கு அவருடைய காலம் மக்கள் மறக்க முடியாத காலம் சில ஸ்கூல் இருக்கும் எடுத்துக்கொண்டது போறதும் போறாங்க அது அவருடைய காலம் இந்த பிரின்சிபளுடைய காலம் உலமாக்களை பற்றி பேசுவாங்க எத்தனையோ உலமாக்கள் இந்த நிம்பலையே இறங்கி இருப்பாங்க அவருடைய மக்களால் மறக்க முடியாது மக்களுடைய உள்ளத்தில் வாழ்ந்தவங்க சருத்திரங்களை உருவாக்கிவிட்டு போனவர்கள் எத்தனையோ அமீர் வந்து அமீர் என்பது எனவே அன்புக்குரிய நண்பர்களே அன்பு சகோதரர்களே மிக அன்பாக சொல்கிறேன் வாழ்க்கைக்கு ஒரு நோக்கத்தை முதலாவது எழுதுகிறோம் நேன் வாழுகிறேன் என்ன உருவாக்கிவிட்டு போக போறேன் என்ற விடுபட்டு கையில் சாய்ஸ் அல்ல அது அம்மாவுடைய சாய்ஸ் நான் பிறந்துட்டேன் இப்ப நான் ஒரு மீனிங் வாழ்வான் என்ன லைஃப் மீனிங் அருத்தம் நிறைந்த ஒரு வாழ்க்கை அருத்தம் நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழணும் அது உடம்பான வாழையலாம் இந்த பொடியில் வாழ்கிற வாழ்க்கையான எல்லாருமே இன்றைக்கு பொதுவாக சொல்ல போன எங்க பொடியை பற்றி தான் இதை பத்தி உள்ளத்துக்கு ஒரு பள்ளி உள்ள சிலோனுக்குள் இருந்துச்சு நோபல் இருந்துச்சா இருந்துச்சு நாங்கள் சொல்லு இது யாரை கொர சொல்றதல்ல செல்பாக நானும் நீங்களும் எனக்கு உங்களுக்கு உள்ளம்லாம் இஸ்லாம் அல்லாவுடைய சரியாக்கு இருக்குது இது வெளித்தோட்டத்துக்குரிய மார்க்க மட்டுமல்ல இதுல பெரிய ஒரு பகுதி எதுக்கு இருக்குது உள்ளது அதனாலதான் தொடர்ந்த மூணு இடத்தில் அல்லா சொல்றான் அபுல் அது வெற்றி பெற்று விட்டார்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் வெற்றி பெற்று இடத்தில் சொல்றாங்க ஆரம்பத்தில் புக் வெற்றி பெற்று விட்டார்கள் புக்மிண்ட யாருக்குது இமன் கையில் இல்லை இமன் காலே இல்லை இமன் கண்ணேன்னு இல்லை இவனை இருக்குது இருக்கிறது உள்ளதுல எத்தனை விகிதம் என்பது எனக்கு தெரியாது தெரியும் ஈமான் வரணும் ஈமான் எப்படி வரணும் வெள்ளிக்கிழம பள்ளியில் செய்தார்கள் ஞாயிற்றுக்கிழமை மலை தேடி தொழுவதற்காக வேண்டி ஒரு ஏற்பாடு செய்திருக்கிறோம் இந்த கிரௌண்டுக்கு வாங்க யாரு எல்லாரும் போறாங்க ஒரு சின்னக்குள்ள போக புள்ள குடைய எடுத்துக் கொண்டு போகுது எத ஆறு மாசமா மழை இல்லை மலை தேடி துறப்போறோம் குடை எடுத்துக் கொண்டு போகுது என்ன கேட்கிறான் என்ன கூட வரக்குள்ள மலை பெய்யும் அதுக்குமா அல்லாட்ட கேட்டு அல்லாட்டருவான் மலை தேடி துறப்போறோம் தாய விட எழுபது படந்திருக்கக்கூடியவன் கேட்டா தாரான் என்று சொல்லி இருக்கிறான் இதை விட பேர் என்ன வேணும் வரவ வழக்குள்ள கலங்கி வரவா இதுக்கு பெரிய இதுக்கு பேரு தான் நலகிதான் வரோன அதிலிருந்து அந்த பாதுகாத்துக் கொள்ள இந்த குடை இது இந்த மானக்குரிய மக்களாக நாங்கள் மாறிவிட்டால் உதரிகள் சிம்பகிறோம் அந்த ஈமான்கள் என்ன டவுட் கொடுக்கக்குள்ள பணம் குறைது வட்டி வாங்கக்குள்ள பணம் கூடுது அப்படித்தான அகல் அப்படித்தான் சொல்லுது புத்தி அப்படித்தான் சொல்லுது தொண்ணூத்தி வீத பரஸ்தாக சொல்லுது எங்களை புத்தி மாத்தான் சொல்லுது அது அம்மாவுதிய வட்டி வாங்கினால் பணம் குறையும் الذين يؤمنون بالغيب مريموها ما نبأ لنبأ قولية ملكل إذ مريموها ما نبأ إذ مريموها ما نبأ إذ إذ ان تقلقلت إن تقلقلت هذا أولاد كليكي الذين يؤمنون بالغيب قد أفلح المؤمنون المؤمنين البلد بلد بلد الله ينكمون نصيبان ورعا رنجا وشلرا سورة العلال صفح اسم ربك اللعلا قد أفلح كنا عيدة قد أفلح من تذكى وذكر رسم ربه فصلى بل تخصرون الحياة الدنيا والآخرة خير وعبقى سبحان الله سبحان الله لا أعلم يا سورة ربيدنا من برنا بقلب ورسول مير الكريم لئي سبحانه, رب. سبحانه رب. அரபு படிக்கிறதுக்கு முயற்சி செய்வோம் அரபியோட பேசறதுக்கு அல்லது அல்லாஹுடைய கலாமுடைய கலாம விளங்குறதுக்கு அது மாதிரி நிம்மதி வேறொண்டுமே உலகத்தில் வேற நிம்மதி ஒன்று கிடைக்காது நீங்க சுமந்து கொண்டு நிமிடத்தில் உங்களோட பிரச்சனை முடியும் ஆனா விலங்கு கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் சொல்றேன் உங்களோட குழந்தைகள் ஹாவிஸ் ஆகிறது ரெண்டாவது என்னாகிறது ஹாவிஸ் ஆகிறது அது ரெண்டாவது தான் குறான விலங்குடத்திற்கு போனாலும் நல்ல விஷயம் எது முடி வரணும் அடையாளத்தில் உண்டுதான் பிரயானத்துடையால் கிட்டவாக கூடுவாங்க புகாக்கள் குறைவாங்க எல்லாருக்கும் குரான் பாடம் ஆனா என்னவா போது என்ன ஓதிரீங்க குரான் ரெண்டது இனி குரான் சொல்லி அதுக்கல்ல குரான் அது மட்டுமல்ல குரான் நீங்க குரான கொஞ்சம் தீப்பா சிந்திக்க மாட்டீங்களா குரான் ஏன் இப்படி பேசுது பண்ணி சொ வயசு எல்லைகள் கிடையாது கிடையாது வாழ்க்கையில பிரச்சனைகளுக்கு சொல்கிற குரானுக்கு டைம் கொடுங்கிறைவு கிடைக்கும் குரானுக்கு டைம் கொடுங்க அந்த குரான் தவறு என்ன பாதுகாக்கும் வெற்றி பெற்று விட்டார்கள் ஆரம்பம் சொல்லிக்கொண்டு பத்து சொல்றார் முக்மீங்களுடைய பத்து சிபார்த்துகள் பத்து தன்மைகள் பத்துக்கூடிய மக்கள் எல்லாம் அல்ல என்ன சொல்ற சொல்லக்கூடிய யாருடைய தொழுகையில உள்ள அவர்கள் தான் முக்வீர்கள் முசல்லின் எப்படி தொலாத நரகத்துக்கு போவாங்களோ சலகத்தும் பேசவர் நீங்க என் பாப்ப நரகத்துக்கு வந்தீங்க முசல்லீன் நாங்கள் தொடரக்கூடிய மக்களாக இருக்க இல்லை என்று சொல்லுவார்கள் சொல்லுவது போல ஒரு கூட்டம் இருப்பாங்க தொழுது கொண்டே நரகத்துக்கு போயிருப்பாங்க ஏ உடம்பு தொழுவிச்சது உள்ளம் தொட உடம்பு தொழுது கதை சொன்ன உங்களுக்கு உடம்பு சொலுகிறது என்பதற்கு கனசல்ல வாங்க உதாரணம் ரகாட்டிலிருந்து இரண்டாவது ரகாத்துக்கு எழுப்பி இதை கெளம்பணும் எழுப்பக்குள்ள அல்லாஹூ அக்பர் தக்பீர்ட்ட என்னாகும் சொல்லுதல சொல்றது இமாம் முதலாவது முடிச்சுக்கொண்டு அக்பர் என்றார் என்னாகும் கொஞ்சம் பேர் உட்காருவாங்க சத்தத்துக்கு வேலை செய்யணும் எதுக்கு எதுக்கு செடாக்கள் அவலை வந்து நைட் டியூட்டி மெஷின் அவருடா வேற சும் அந்த சட்டத்துக்கு நாங்க தூக்கி பழகிட்டு வைப்ப சில வீடுகள் ஏசி போட்டிருப்பாங்க பலகின்ற கொள்கைகளாக மாறிவிட்டது பலப்பா லீண்டா ஆமீன் செல்லோனும் அந்த சத்தத்துக்கு எங்க ஆவில செய்யும் ஒப்பரேட் ஆன ஏன் சொல்றேன் அர்த்த தயவு செஞ்சு சொல்றேன் இந்த குரானை அப்படிப்பட்ட குரானாக ஆக்கிவிடாதீர்கள் என்ன ஓரப்படுகிறது யாரு தந்த ஆத்மாவை சுத்தம் செய்து கொண்டாரோ அவன் வெற்றி பெற்று விட்டான் என் அர்த்தம் என் அர்த்தம் கடைக்கு போனீங்க சாய போக மாட்டா என்ன அர்த்தமா இது ஊட்டையாக எங்கேயுமே ஷர்ட் ஒன்று விற்குள்ள சொல்றதுல ஊட்டையாக மாட்டான்னு சொல்லி இது ஸ்பேட் ஆக மாட்டாது நல்லா கழுவேணும் கூடியது நான் விலங்கொள்ள சொல்றேன் அது செல்ஷிங் மெஷின் காலையில குளிச்சுட்டு வந்தோம் நல்லாத்தான் வந்தோம் எந்த பிரச்சனையும் இல்லை ராவைக்கு தூக்கக்குள்ள மருவ பொடிவு செலுத்துதான் தூங்க ராதைக்கு கையை தூக்கி அவங்களுக்கே தூக்க வராது அது நாரும் நாரும் உடுப்பு நாரும் ஊத்தையாகும் எப்படி உடம்பு ஊத்தையாகுதோ அழுக்காகுதோ எப்படி துணி அழுக்காகதோ எப்படி கால போட்டு இருக்கிற ஷூ அழுக்காகதோ இதே போல இந்த உள்ளமும் என்ன செய்தது அழுக்காக இந்த உள்ளம் தூய்மைப்படுத்தப்பட வேண்டும் இது ஒஷ் பண்ணப்பட வேண்டும் அல்லா சுபான் சொல்றான் சொல்றான் மூணாவது சொல்றான் அல்லா சுபான யாரு தந்த ஆத்மாவை சுத்தொண்டானோ அவன்ட்டு விட்டான் செய்வியா இந்த ரமவான்ல தனக்கு ஒரு பயிற்சி எனக்கு நான் சேர்த்து சொல்றேன் நாங்க எல்லாரும் கவனிச்சு எடுத்துறது போல எஞ்சி இருக்கக்கூடிய பதிமூணு பதினாலு நாள் எஞ்சி இருக்கு நேரத்துல கொஞ்சம் தனி உட்காந்து அதுக்கு நீங்க சொல்லுங்க அதுக்கு நீங்க முராசபான்னு சொல்லுங்க அதுக்கு நீங்க சொல்லுங்க எப்படி சொன்னாலும் தர தெரியல தலி உட்காந்து எ உள்ளத்தோடு நாங்க கொஞ்சம் பேசுவோம் யாரு எனக்கு எவ்வளவு தவறுகள் இருக்குது எனக்கிட்ட பொய் இருக்குதா என்கிட்ட குரங்கு இருக்குதா எனக்கு அசது இருக்குதா எந்த உள்ளத்தோடு நாங்க ஒவ்வொருத்தரும் பேசுவோம் நான் யாரு வாழ்க்கையுள்ள தவறுகள் நான் சொல்றேன் எங்கள்கிட்ட பாவம் இருக்குற அளவுக்கு எங்கள்கிட்ட தவறுகள் இருக்கு நான் ஒரு நல்ல வார்ப்பா நான் ஒரு நல்ல வார்ப்பவா நான் ஒரு நல்ல மனைவி கணவனா நான் நல்ல ஒரு நேபரா நான் நல்ல ஒரு சிட்டிசனா இந்த நாட்டுக்கு நான் ஒரு உண்மையிலே முஸ்லிம் தானா நான் முஸ்லிம் என்றா என்ன தனிப்பட்ட வாழ்க்கையும் என் பர்சனல் லைஃபும் இந்த நான் பொருக்கிறேன் குடும்பம் இந்த மனைவி இந்த பிள்ளைகள் கேட்டுட்டு அவங்க சிரிப்பாங்க இருந்தால் இது ஒரு நாடகம் டிராமா இது ஒரு டிராமா இது வாழ்க்கையில இந்த டிராமா தருண அன்பு சும்ப அன் தும் கேக்குது ஒவ்வொருத்தரும் இங்கு இருக்கிற வாலிபர்கள் வயோதிபர்கள் உளமாக்கள் சின்னவன்கள் எல்லாருமாக ஒரு தலை உட்கார்ந்து எனக்கிட்ட இருக்குல்கதா இருக்குதாத்தி உள்ளது மற்றவர்கள் உதவிய சுருக்க மரம் பெற்றோம் அவங்க செஞ்ச துரோகத்தை செய்றோம் பண்றோம் இது போய் இது போய் எனக்கு ஒத்தர் செஞ்ச நல்லவே சுருக்க மறந்து என்னவோ சின்ன வேலை செஞ்சிட்டாரு அது அவருடைய ஜதாசாத தூக்கிறதைக்கு ஞாபகம் அன்பாக சொல்றேன் இன்னைக்கு ஒரு பயிற்சி எடுப்போம் ராஜத்துல சாருடைய நிலத்துல மூணு மணிக்கு தனியை உட்கார்ந்து எனக்கிட்ட தவறி நான் ஒரு நல்ல மனிதன் தானா நல்ல ஒரு வாப்பதானா நல்ல ஒரு பிரத பிரதான் நல்ல ஒரு பிரதான் சனி லோவாயுடைய பாதல் தோவுக்கு அன்புக்குரிய நண்பர்களே அன்பு சப்போ அன்பு நாங்கள் எங்கள்கிட்ட கேள்வி எனக்கு கேட்டுக்கொள்வோம் நாங்கள் எங்களை பற்றி செல்பாக் செய்வோம் அதை நாங்கள் முதலாவது ரியலைஸ் பண்ணுவோம் அதுக்கு பிறகு ட்ரீட்மெண்ட் என்கிட்ட பொய் இருக்குது இந்த பொ நான் எப்படி வெளியே வர போறேன் எனக்கு இருக்குது பொறாமிக்கி டாக்டர் மகன் படிச்சியர் ஆகிட்டாரு எனக்கு அவரை போய் அப்ரிசியேட் பண்றதுக்கு உள்ள கொடுக்குற இன்னும் முன்னுக்கு புகையிடும் அவனுக்கு பாராட்டவா உள்ளது உள்ளத்துல இன்றைக்கு நாங்க செய்ய வேண்டிய முகக்கூடிய சாராம்சம் தனியை உட்கார்ந்து நாங்க செல்பாக ஸ்டடி பண்ணி செல்பாக ரியலைஸ் பண்ணி எலை பண்ணி அதுக்கு என்ன வழியில தௌபா செய்யலும் என்ன வழியில் இதை மாற்றிக்கொடுதும் என்ன வழியில இதை விட்டு வெளியே வரையலும் என்ற முடிவு செய்யோ அல்லா எனக்கும் உங்களுக்கும் துணை தெரிவான நாளைக்குள்ள மனிதனுடைய உள்ளம் எப்படி இருக்கும் உள்ளம் சுத்தம் நஜி சாகிதும் நஜி சாகிதும் அதனாலதான் சுவர்க்கத்துக்கு உள்ள போறதுக்கு முன்னால அண்ணா உள்ளத்தை சுத்தம் செய்வார் உள்ளத்தை வெளியடித்தான் அம்மா எனக்கு உங்களுக்கு துணை பெறுவானா கஷ்டமான ஜோப் கஷ்டமான ஆனா செஞ்சு அதை செய்யாம போட்டானா இந்த நக்ஸுக்கு இந்த ஆத்மாவுக்கு எந்த பிரயோஜனம் அல்ல இல்ல அது சும்மா வந்தோம் சும்ம பெய்தோம் என்ற ஹிஸ்டரியில உங்களுக்கு துணை புரிவானிவான